எஸ்ஐர் நாற்பது இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஓராது வசனம் வரைக்கும் இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் அவைகளை சிருஷ்டித்தவர் யார் அவர் அவைகளின் சேனையை இலக்கத்திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர்பேராக அழைக்கிறவராமே அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது யாக்கோபே இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் என்றும் நீ சொல்வானேன் பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இலைப்படைவதும் இல்லை இதை நீ அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இளைஞர் இடைப்ப இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பல அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள் ஒரு அற்புதமான வேத இந்த புது வருஷத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்களை உற்சாகப்படுத்துகிற விதத்திலே இதிலிருந்து சில விஷயங்களை நான் உங்களுக்கு மத்தியில் சொல்லலாம் நான் விரும்புகிறேன் இப்போது ஒரு குறிப்பிட்ட அதாவது பதினொன்று வரைக்கும் நான் ஷேர் பண்ணுவேன் அதன் பிறகு நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று புது வருடத்தை சந்திப்போம் கத்தரை துதித்து அதன் பிறகு நாம் திரும்ப உட்கார்ந்து இந்த வருஷ புது வருஷத்துக்கான செய்தியை போதகர் அந்தோனி அவர்கள் நம்மத்திலே பகிர்ந்து கொள்வார்கள் அதன் பிறகு நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து திருப்பந்தியிலே கலந்து கொண்டு நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி செல்லலாம் ஆகவே முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம் இந்த ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் சிறைப்பட்டு போய் கிடந்தபொழுது எழுதப்பட்ட புஸ்தகம் எழுதப்பட்ட விஷயங்கள் தான் இந்த இயேசையா புஸ்தகத்துல இருக்கிறது இஸ்ரவேல் தேசத்தையும் எருசலேம் நகரத்தையும் தேவ ஆலயத்தையும் அதாவது சாலோமோன் கட்டின தேவாலயத்தையும் நெபுகாத் நேச்சார் பாபிலோன் தேசத்து ராஜா நெபுகாத் நேச்சார் தேசத்தை வந்து பாழாக்கி போட்டு அதன் ஜனங்களை எல்லாம் கொண்டு போய் அடிமைகளாக தன் தேசத்துல வைத்து பாபிலோன் தேசத்துல அப்படி போனவங்கள் எஸ்தர் எஸ்ரா நெகேமியா அதன் பிறகு பல தீர்க்கதரிசிகளை குறித்து ஏசையா எரேமியா எஸ் ஏக்கியல் தானியல் ஷாத்ரா குமேஷா காபத் நகோ இவங்க எல்லாம் அந்த எர்சலேம் சிறைப்பிடித்து பிடிக்கப்பட்ட போது இவர்களெல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போய் அங்கே அடிமைகளாக வைக்கப்பட்டிருந்தார்கள் தன் தேசத்திலே தனக்காக உழை உழைக்கும்படி இந்த பாபிலோன் ராஜா இந்த இஸ்ரவேலர்கள் இஸ்ரோவேல இருந்த சிறந்த கலைஞர்கள் இளைஞர்கள் திறமசாலைகளை எல்லாம் கொண்டு போய் தன் தேசத்துல வைத்து கொண்டான் இதை தானியல் ஒன்னா அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா ஒரு பெரிய பின்னணி இருக்கும் என்ன நடந்துச்சு இஸ்ரோவேலுக்கு இஸ்ரோவேல் மக்களுக்கு என்ன நடந்துச்சு எழுவது வருஷத்துல திரும்பவும் அவர்கள் தங்கள் தேசத்துக்கு வரப்போகிறார்கள் இன்னும் எழுவது வருஷத்துல தானியல் ஒன்பதாம் அதிகாரத்துல வாசித்து பார்த்து என்றால் அங்கே தானியலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் உன் ஜனங்கள் இந்த பால்கடிப்புல எழுபது வருஷம் இருப்பாங்க ஆனால் திரும்பி தன் தேசத்துக்கு வந்துடுவாங்கன்னு கர்த்தர் அவங்களுக்கு வாக்கு பண்ணுவார் அப்படி வாக்கு பண்ண காலங்களிலே தானியல் புஸ்தகத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் மாத்திரம் அந்த காலங்கள்ல கர்த்தர் ஏசையா தீர்க்கதர்சிக்கும் சில விஷயங்களும் விலங்க பண்ணுகிறார் ஏசையா திர்கதர்சிக்கிட்டையும் சில விஷயத்த சொல்றார் ஏன்னா ஜனங்கள் பாபிலோன்ல எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துருக்குறாங்க தங்கள் தேசம் நகரம் மக்கள் எல்லாரையும் இழந்துட்டு தன் தேசத்துல ஒரு கொத்தடி இன்னொரு தேசத்துல போய் கொத்தடிமைகளாக உட்கார்ந்துருக்கிறாங்க இது எந்த மக்களுக்கும் பிடிக்காது ஒரு நாட்டை இன்னொரு நாட்டு ராஜா வந்து ஆளும் பொழுது எந்த நாட்டு மக்களுக்கும் அது பிடிக்காது நம்ம எப்படி ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டபோது எப்படி நம்முடைய தேசத்தை தேசத்தின் மக்கள் எதிர்த்தார்களோ தலைவர்கள் எதிர்த்தார்களோ அந்த மாதிரி ஆனால் இவங்க எதிர்க்க முடியல ஆனால் உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கிறாங்க கர்த்தர்கிட்ட கெஞ்சிகிட்ருக்கிறாங்க எங்கள் தேசத்தை மாத்தாண்டவர் அப்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு சில விஷயங்களை பேசுகிறார் ஏன்னா அவங்க எல்லாம் இழந்துட்டாங்க அவங்க என்ன மாதிரி டிஸ்ட்ராக் ஆக்கிட்டாங்கன்னா என்ன மாதிரி அழிஞ்சு போனாங்கன்னா ஊரையே எரிச்சு போட்டான் தேசத்தையே எரிச்சு போட்டான் பாபிலொன் தேசத்தையே எரிச்சு தீக்கிரையாக்கி எல்லாம் ஏழைகளை மட்டும் விட்டுட்டு பணக்காரங்க பலசாலிகளெல்லாம் கொண்டு வந்துட்டான் வாலிபர்களெல்லாம் கொண்டு வந்துட்டான் இந்த எஸ்தர் இந்த புத்தகங்கள்லாம் நீங்க வாசித்து இருப்பீங்க வேதத்தில் அதுக்கப்புறமா ஏசாயா எரேமியா தானியல் நெபுகாத் அந்த தானியல் புத்தகத்தில் நீங்க வாசித்து சாத்ரா மேஷா காபேத் நகோ இவங்கள பத்தி எல்லாம் வாசிப்பீங்க அத்தனை பேரும் வாலிபர்கள் எல்லாம் திறமை சாலிங்க நல்ல வாலிபருங்க ஆனா இன்னொரு தேசத்துல அடிமைகளா இருக்கேன் இத ஏன் சொல்றேன்னா வருகிற வருஷத்தை நீங்க சந்திக்கும்போது இன்னைக்கு உங்களுடைய இந்த கடந்த ஆண்டு குறிப்பா இரண்டாயிரத்தி இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் கூட நிறைய சோதனைகளை பிரச்சனைகளை சந்தித்து ஹோப்லஸ் கண்டிஷனில் நீங்கள் இன்றைக்கி ஆலயத்தில் உட்காந்துட்டு இருக்கலாம் நம்பிக்கையற்றவர்களாக இங்கே உட்காந்துட்டுருக்கலாம் ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை தூண்டிவிடக்கூடிய விஷயங்களை நான் இன்னைக்கு உங்களோட சொல்ல விரும்புகிறேன் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த சங்கி இந்த இந்த அதிகாரம் எப்படி தெரியுமா தொடங்குது இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு உடைஞ்சி போய் கிடக்கிறாங்க அவ்வளோ உடஞ்சி போயிட்டாங்க விக்கிரகத்தை வணங்கிகிட்டு இருக்கிற தேசத்தில் விக்கிரகத்தை வணங்கிக்கிட்டு எனங்க நல்லா இருக்கிறத பார்க்குறாங்க ஆனால் நாங்கள் நல்ல தேவனை ஜீவனுள்ள தேவனை உண்மையான தேவனை வணங்கிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் இப்படி வாழாக கிடக்கிறோமே ஒரு கேள்வி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் சில கஷ்டங்களை நஷ்டங்களை சந்திக்கும்போது உண்மையிலே கடவுள் இருக்கிறாரா நான் கேட்டிருக்கிறேன் நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா நான் கேட்டிருக்கிறேன் கடவுள் இருக்கிறாரா என்ன பண்ணிட்டுருக்கிறாரு நம்ம சில பேருக்கு போய் ஆறுதல் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆறுதல் போதாத அவங்களுக்கு ஏன்னா அவங்க துக்கம் பெருசு அவங்களுடைய இழப்பு பெருசு அவங்க உறவை இழந்திருக்குறாங்க சுகத்தை இழந்திருக்குறாங்க நிம்மதி இழந்திருக்குறாங்க காசை இழந்திருக்குறாங்க அவங்க நிறைய இழந்திருக்குறாங்க அந்த மாதிரி மக்கள்லாம் இன்றைக்கி நிறைய பேர் இங்கே வந்திருப்பீங்க கடவுளுக்கு தெரியும் இன்னைக்கு எந்த நிலமில வந்திருக்கிறீங்க ஆனால் இது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இஸ்ரேதல் ஜனங்கள் அப்படி தான் பாழாக கர்த்தர் அவங்க கிட்ட சொல்கிற அந்த முதல் வசனத்தை பாருங்களேன் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் சொல்றா என்னங்கள் ஆறுதல் கிடைக்கணும் கிட்ட பச்சமா பேசி எரிசிலே மக்கள் கிட்ட பச்சமா பேசுங்க போர் முடிந்ததுன்னு சொல்லுங்க பாருங்க வசனம் பச்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது அது கிட்ட சொல்லுங்க போர் முடிஞ்சிடுச்சு இனிமே நீ இப்படியே கிடக்க தேவையில்லை பாழாவே கிடக்க தேவல்ல வருஷத்தின் கடைசியில இப்படி ஒரு ஒரு நற்செய்தியை நீங்கள் கேட்க வேண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்காது எல்லாமே தொடர்ந்து கொண்டே இருக்காது வேதம் சொல்றது நிச்சயமாகவே முடிவு உண்டு ஒரு முடிவு உண்டு எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் ஒரு முடிவு உண்டு கடவுள் ஒரு முடிவு வச்சிருக்கிறார் சொல்றாரு போர் முடிஞ்சிடுச்சு நீ போராடிக்கிட்டு இருந்தது முடிவு வந்துச்சு என் ஜனத்துக்கு ஆறுதல் கிடைக்க போகுது என் ஜனத்துக்கு தேறுதல் கிடைக்க போகுது என் ஜனங்கள் மறுமலர்ச்சி அடைய போறாங்க என் ஜனங்கள் கிட்ட போய் சொல்லு முடிய போகுது போர் முடிந்துடுச்சுன்னு சொல்லு அப்போ இந்த நாற்பதாம் அதிகாரத்துல இருந்து நாற்பதாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல இருந்து முப்பத்தி ஓராது வசனம் வரைக்கும் நல்லா வீட்டுல போய் படிச்சு பாருங்க நேரம் எடுத்து சில முக்கியமான விஷயங்களை கடவுள் சொல்லி அவங்க மனதை தூண்டி விடுறாரு அவங்கள ஏன்னா அவங்க ரெஸ்டோர் ஆக போகிறாங்க அவங்க ஊருக்கு போய் திரும்பவும் திரும்பவும் கட்டப்பட போகிறாங்க அவங்க திரும்பவும் நல்ல நிலைமைக்கு வரப்போகிறாங்க அதுக்கு முன்னாடி கடவுள் அவங்கள அவங்கள நம்பிக்கை உள்ளவர்கள் மாற்றுறாரு தூண்டி விடுறாரு அவங்கள உற்சாகப்படுத்துறாரு முடிஞ்சிடுச்சு போர் முடிஞ்சிடுச்சு நீ சோர்ந்து போயிடாத அப்படின்றார் என்ன சொல்ல போனால் இப்படியே சொல்கிறாரு பாருங்களேன் இருபத்தி ஒன்பது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சொல்றாரு சோர்ந்து போயிருக்கிறியா நான் உனக்கு பலன் கொடுக்கிறேன் நீ சோர்ந்து போகாத உன் போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்துடுச்சு உன் இயக்கத்துக்கு ஒரு முடிவு வந்துச்சு நீ ஒரு முடிவை நோக்கி வந்துட்ட இஸ்ரோவேல் ஜனங்கள் கிட்ட ஏசையா தீர்க்கதரிசிக்கிட்ட கர்த்தர் சொல்லி சொல்ல சொல்றாரு போய் சொல்லு என் கிட்ட பொய் சொல்லு போர் முடிஞ்சிருச்சு இனிமே போராட தேவை இல்லை நீ இனிமை அடிமையா இருக்க தேவை இல்லை நான் உனக்கு பலன் கொடுக்குறேன் நான் உனக்கு பலத்தை தரேன் நீ சோர்ந்து போகாதே அவங்களுடைய பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனைனா அவங்க அவங்கள பாபிலோன் ராஜா கையில இருந்து காப்பாத்தி கூட்டு போறதுன்றது பெரிய விஷயம் கர்த்தரே வந்து செய்யணும் அவங்களுக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஓ பிளஸ்க்கு போயிட்டாங்க யாரும் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமையில கிடக்குறாங்க தாங்கள் தேசத்தை பார்த்தா அது பாலா கிடக்குது இவங்க இன்னொரு தேசத்துல அடிமைகளாக கிடக்குறாங்க இவங்களை கூட்டிகிட்டு போய் எப்படி மோச எகிப்தில் இருக்கிற ஜனங்களை கூட்டிக்கிட்டு போய் காணான் தேசத்துக்கு போக வேண்டியதா இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு பலத்த செய்கை நடக்க வேண்டியதா இருந்துச்சு இவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படின்னா கர்த்தரே வந்து செய்யணும் அந்த மாதிரி பாருங்க அதுக்கு கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க பத்தாவது வசனம் இதோ கர்த்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார் அவர் தமது புயத்தினால் அரசாளுவார் இதோ அவர் அளிக்கும் பலன் அவனோடு கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக கர்த்தர் வருவார் உங்களை காப்பாற்றுவார் உங்களை உங்களை கொண்டு போவார் நீங்க இப்படியே கிடக்க மாட்டீங்க போர் முடிஞ்சிடுச்சு உங்களுடைய தண்டனை காலம் முடிஞ்சிடுச்சு நீங்கள் இனிமேல் தண்டனை காலத்தை நினைச்சிட்டு இருக்க தேவையில்ல எல்லாம் முடிஞ்சிடுச்சு நீங்கள் ஆறுதல் அடைங்க அப்படின்றார் ஒரு மணி நேரம்தான் இருக்கு இந்த ஒரு மணி நேரத்தில் உங்கள் மனதை முதல்ல மாற்றுங்க இது இன்னும் தொடருமா இன்னும் போயிட்டே இருக்குமா எவ்வளோ காலம் இதை நான் சகிச்சுட்டு இருப்பேன் எவ்வளோ காலம் தாங்கிட்டு இருப்பேன் இஸ்ரோவேல் ஜனங்கக்கிட்ட கத்தர் சொல்றாரு நான் பராக்கிரமசாலியாக வருவேன் நான் வந்து அதை செய்வேன் நான் உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போவேன் பாருங்க எப்படி சொல்கிறாரு பாருங்களேன் பதினொன்று மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார் கடவுள் சொல்றாரு நான் உன்னை ஒரு மெய்ப்பனை போல அவன் ஒரு கொத்தடிமைகளா கட்டி சங்கிலிகளால் கட்டி அப்படி கொண்டு வரான் அவங்க நாட்டுக்கு பாபிலோன் ராஜா ஆனா கருத்து சொல்றாரு உன்னை இங்கிருந்து நான் கொண்டு போகும்போது எப்படி கொண்டு போவேன் ஒரு மெய்ப்பன் தன் நாடுகளை கொண்டு போறது போல நான் போவேன் நான் உனக்கு மெய்ப்பரா இருப்பேன் மெய்ப்பர்னா யார் தாவீது சங்கீதம் இருபத்தி மூணுல சொல்றாரு அவர் என் இருந்தால் நான் தாழ்ச்சி அடையேன் ார் அவர் என் மெய்ப்பரா இருந்தால் அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார் அவர் என் மெய்ப்பரா இருந்தால் நான் மரணம் பள்ளத்திலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அவர் அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் அவர் என் மெய்ப்பொரா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தாவிது ஏற்கனவே இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஒரு பாட்டாவே எழுதி கொடுத்திருக்கிறார் கடவுள் எப்படி மெய்ப்பொரா இருந்தா எப்படி இருக்கும் வாழ்க்கை கர்த்தர் இஸ்ரோவேல் ஜனங்களை சொல்றாரு நீங்க வரும்போது சங்கிலிகளால கட்டப்பட்டு கொண்டு வர ஆனா நான் உங்களை இங்கிருந்து கொண்டு போகும்போது ஒரு மெய்ப்பனை போல உங்களை நான் வழி ஏன் ஆடு மெய்ப்பன்ற நிலை என்னத்தை சொல்லுதுன்னா ஆடு இருக்கிறதுலே அவ்வளவு சென்சிட்டிவானது அதை அவ்வளவு பாதுகாக்கணும் அவ்வளவு பராமரிக்கணும் அவ்வளவு அதுக்கு மேல அக்கறை செலுத்தணும் ஒரு மெய்ப்பன்னா அவ்வளவு ஆட்டை பாதுகாக்கணும் நீங்கள் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து படிக்கும் பொழுது இஸ்ரோவேல் தேசத்துல இயேசு பிறக்கும் பொழுது தாவிதின் ஊரிலே திரா தேவ வந்து அறிவிக்கிறான் தேவ தூதர்கள் வந்து சொல்றான் அவங்க ராத்திரிலையும் வேலை செய்யணும் பகல்லையும் வேலை செய்யணும் அவங்களுக்கு தூக்கம் குறைவு மெய்ப்பொர்களுக்கு ரொம்ப தூக்கம் குறைவு ஏன்னா முழு கவனமும் ஆட்டு மேலே தான் இருக்கும் அதனால தான் வேதம் சொல்லுது இஸ்ரவே வேலை காக்குறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஏன்னா தூங்குறதுக்கு நேரம் கிடைக்காது உறங்குறதுக்கு நேரம் கிடைக்காது எப்போவுமே ஆட்டை கவனம் செலுத்தணும் அதுலையும் ஒரு சில ஆடுங்க எழுந்து நின்றுங்க இருக்கும் அது தூங்கும் அது உட்கார்ந்தா தான் போய் படுப்பாங்க இல்லை உட்காருவாங்க ஏன்னா அந்த ஆட்டுக்கு ஏதோ பிரச்சனை அதனால தான் அது நின்னுக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஏதோ ஒரு சின்ன பூச்சின்னா கூட அவ்வளோ பிரச்சனை இருக்கு அதுக்கு சின்ன கஷ்டன்னா கூட தாங்கிக்காது அது புரிஞ்சிக்கணும் அடிச்சு பிடுக்க வச்சிட முடியாது அதுக்கு என்ன பிரச்சனையோ அதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுற வரைக்கும் அதுக்கு வேலை செஞ்சாகும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சொல்கிறாரு நான் உன்னுடைய மெய்ப்பராக இருக்கிறேன் உன்னை நான் மேய்த்து நடத்துவேன் எப்படி சொல்கிறாரு பாருங்களேன் பதினோராதவசனம் ஆட்டு குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவளாடுகளை மெதுவாய் கடுமையான மெய்ப்பொர் யோ ஒன் பதினோராம் அதிகாரத்தை வா பத்தாம் அதிகாரத்தை வாசி எப்படி கள்ள மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க எப்படி அவங்களுடைய எண்ணங்களுமே திருடணுன்றது தான் எண்ணம் எப்படி கொல்றதும் அழிக்கிறதும் தான் அவங்களுடைய எண்ணம் தவறான மெய்ப்பருங்க அவங்க ஆபத்து வந்த ஆட்டுகளை விட்டுட்டு தப்பித்து ஓடுகிற மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க ஆனால் இயேசு சொல்றாரு நானும் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுப்பேன்னு சொல்லி அவர் சொல்றாரு நான் நல்ல மெய்ப்பர் கர்த்தர் நல்ல மெய்புரா இருக்கிறார் அதான் இஸ்ரோவேல் மக்களை பார்த்து சொல்றாரு உங்களை பண்ண போறேன் எப்படி ரெஸ்ட் பண்ண போறேன் உங்களை கொண்டு வந்த பாபிலோனுக்குள்ள சங்கிலிகளை கட்டி அப்படி கொண்டு போட்டேன் உங்களை மெதுவான நடத்துவேன் கர்த்தர் அவங்களுக்கு புரிய வைக்கிறார் ஆனா உங்க அவ்வளவுல போயிட்டாங்க அவ்வளவு நம்பிக்கை போயிட்டாங்க அப்ப கர்த்தர் சொல்றாரு என்ன என்ன நினைக்கிற நீ இஸ்ரோவேல் ஜனங்களோட அப்படியே கண் பேசுறாரு என்னன்னெல்லாம் சொல்லி பேசுறாரு பாருங்க இஸ்ரேல் ஜனர்கள் கர்த்தர் சொல்ல சொல்றாரு நாலாவது வசனம் பாருங்க பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்தில கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று கர்த்தர் சொல்றாரு இஸ் இஸ்ரேல் ஜனங்க கிட்ட போய் சொல்லு வனாந்திரம் எல்லாம் பள்ளம் எல்லாம் உயர்த்தப்படும் ஏன்னா தேசத்தை பாழாக்கி போட்டான் பள்ளம் குழியுமா அந்த தேசத்துல வாழ முடியாத மாதிரி மாத்திட்டான் பாபிலோன் ராஜா கர்த்த சொல்றாரு நான் உன் தேசத்தை என்ன செய்வேன் திரும்பவும் தேசத்தின் நிலைமைய மாற்றி தருவேன் நான் அந்த பள்ளங்களை நான் உயர்த்துவேன் சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது சேவை கத்த சொல்றாரு நீ போய் வாழக்கூடிய ஒரு நிலைக்கு ஒன்று நான் கொண்டு போவேன் அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டாங்க இப்ப போய் அவங்க வீடை கட்டி தெருவை கட்டி அவங்களுடைய தேசத்தை கட்டி அவங்களுடைய பிஸ்னஸை கட்டி எல்லாமே பண்ணணும்னா அவங்களுக்கு இப்போ என்ன தேவைப்படுது அவ்வளவு எல்லா உதவியுமே தேவைப்படுது ஒரே ஒரு உதவி இல்லை அத்தனை உதவியும் தேவைப்படுது கருத்து சொல்றாரு நான் செய்யறேன் அதை உனக்கு என் மகிமை அதை உனக்கு செஞ்சு தரோம் எல்லா கண்களும் காணக்கூடிய அளவுக்கு நான் அதை உனக்கு நான் செஞ்சு தரேன் நீ என்ன நம்பு அப்படின்றார் நான் பண்ணி தரேன் உனக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிக்கையற்று இருக்கிறதுனால கடவுள் அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறார் என்னென்னலாம் சொல்லி பேசுறார் கொஞ்சம் இந்த டேஸ்ட்டை பாருங்க இரவேல கடவுள் உங்களோடும் பேசலாம் இந்த விஷயங்களை கவனிங்கள ஒன்பதாவது வசனம் என்னும் சுவிசேஷ நீ உயர்ந்த பருவத்தில் கூறு இஸ்ரோல் ஜனங்க ஆராதனையை செய்ய முடியாம போயிடுச்சு எழுபது வருஷமா ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்தில் கிடக்கிறாங்க அவங்களால ஆராதனை செய்ய முடியல கடவுளை ஆவிக்குரியதியந்த படுத்தி பார்க்க முடியல விக்கிரகங்களை எங்கும் திரும்பி பார்த்தால் விக்கிரகங்களை வணங்குகிற ஒரு தேசத்துக்குள்ள நின்றுட்டு இருக்கிறாங்க ஸ்பிரிச்சுவலி தேர் டவுன் அப்போ கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்க கிட்ட போய் சொல்ல சொல்றாரு என்ன சொல்ல சொல்றாருன்னா உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் இதோ உன் தேவன்னா இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா பிஹோல்ட் யோகாட் இதோ உனக்கு ஒரு கடவுள் இருக்கிறார் நீ மறந்துடாத இன்றைக்கி நீ இப்படி இருக்கிறதுனால உனக்கு கடவுள் இல்லைன்னு நினச்சிடாத சில பேர் அப்படி நம்ம கேட்டிருக்கிறோம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இல்லைன்னு போது கடவுள் இருக்கிறாரான்னு கேட்குறோம் அதான் கடத்தர் சொல்கிறாரு இஸ்ரவேல் ஜனங்கக்கிட்ட போய் சொல்லு கடவுள் இல்லைன்னு நினைக்கிற ஜனங்க கிட்ட போய் சொல்லு கடவுள் என்ன மறந்துட்டார்னு நினைக்கிற ஜனங்க கிட்ட போய் சொல்லு இதோ ஒரு கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லு அப்படின்றார் உனக்கு ஒரு கடவுள் இருக்கிறார் இந்த சூழ்நிலைக்கு மத்தியிலையும் உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் உனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் யோ எப்படி சொன்னார் தன்னை எல்லாரும் வெறுத்து தன்னை எல்லாரும் விட்டு தூரமா நின்னும் போது அவர் சொன்னாரு எனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார்னு சொன்னார் அதே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு இதோ உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவர் இல்லாமல் போயில்லை ஒரு இருக்கிறார் இந்த ஜனங்களுடைய என்ன என்ன நடந்துச்சுன்னா விக்கிரகத்தை வணங்குறவனுக்கு கூட அவன் ஏதோ நல்லா இருக்கான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறான் நாங்க இப்படி பாழா கிடக்கிறோமே அதுதான் உங்களுக்கு ரொம்ப வருத்தம் நாங்க இப்படி பாழா கிடக்கிறோம் எங்களை கண்டுக்காதவர் போல ஒரு நிலை இருக்குதே என்ன எங்களை யாருமே கண்டுக்காதது மாதிரி இருக்கு கடவுள் உண்மையிலேயே எங்களுக்கு இருக்கிறாரா ஒரு பரியாசம் பண்ணக்கூடிய ஒரு நிலை மேல கிடக்குறோமே அதுக்கு கர்த்தர் சொல்றத பாருங்க பதினெட்டாவது வசனம் இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் எந்த சாயலை அவருக்கு சொல்கிறார் கட என்னை யாருக்கு ஒப்பிட்டு பேசுவே நீ அவன் விக்ரகத்தை வணங்கி அவன் நல்லா இருக்கிறான் போது நீ என்ன அந்த தெய்வத்தோட சம்மதப்படுத்தி அந்த விக்கிரகத்தோட சம்மந்தப்படுத்தி பாப்பியா கடவுள் சொல்கிறார் அப்படி என்ன பாப்பியா நீ அப்புறம் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஒரு சுருபத்தை எப்படி செய்கிறாங்களாம் அதை ஒருத்தன் வெட்டான் அதை ஒருத்தன் கொண்டு போய் அதை ஒளியிடுறான் அதை கொண்டு போய் அதை கொடுத்து அதுக்கு அதுக்கு அதுக்கு அவனே கண்ணை கொடுத்து வாய கொடுத்து அதுக்கு அவனே உடையை தரித்து அதுக்கு அவனே சாப்பாட கொடுத்து எல்லாம் செய்கிறான் நான் அப்படிப்பட்டவரா கேட்குறாரு கருத்தர் கேட்குறாரு அவனை பார்த்து நான் என்ன நீ அப்படி சீப்பாக நினைச்சிட்டியா அடுத்து பாருங்களேன் இப்போ இருபத்தி ஓராது வசனம் நீங்கள் அறியீர்களா நீங்கள் கேள்விப்படவில்லையா ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா கடவுள் சொல்கிறாரு ஆதியிலிருந்து சொல்லப்பட்டு வருகிறதே உங்களுக்கு தெரியாதா நான் யாருன்னு அப்புறம் சொல்லிட்டு சொல்கிறாரு நான் பூமி உண்டாக்குனவர் உங்களுக்கு தெரியாதா ஏன்னா இவங்களுக்கு என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்னா நாம் போய் திரும்பவும் ஒரு நாட்டில் வாழ்வோம் தங்கள் நாட்டில் வாழ்வோன்ற நம்பிக்கை கிடையாது இன்றைக்கி நிறைய பேர் இங்கே உள்ளே அப்படி தான் உட்காந்துருக்குறோம் நாம் போய் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் நல்லா ஆக்கிக்கொள்ள முடியுமான்னு ஒரு டவுட் ஏன்னா இப்போது டிசம்பர் மாதம் போன டிசம்பர் மாதம் ஒரு பிரச்சனை வந்துச்சு இப்போ இந்த டிசம்பர் மாதம் ஒரு பிரச்சனை வந்திருக்குது அதனாலே நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க டிசம்பர்னாலே டேஞ்சர் நம்ம ஆளுங்க மனசுலலாம் அப்படி தான் இருக்கும் இன்றைக்கி சில தீர்க்க தரிசிகள் வேறு எழும்பி கொஞ்சம் இன்னும் உசுப்பேற்றி விடுவாங்க சில இன்னும் கொஞ்சம் கூடலாம் சேர்த்து அடுத்த டிசம்பரில் கர்த்தர் இது நடக்கும் சொல்லுகிறார் அது நடக்கும் ஏற்கனவே பயந்து கிடக்குறோம் இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபிட்டிங்ஸை போட்டு நம்மளை இன்னும் ஆக்கி விட்ருவாங்க நாங்கள் சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கேட்காது இவங்க அப்படி தான் இத்தனை ஆண்டா பாலாக போன உடனே அவங்க என்னென்ன நினச்சிட்டாங்கன்னா நெவர் எவர் நினச்சிட்டாங்க நம்மளால் முடியாது நம்ம வாழ்க்கை அப்படி தான் நம்ம எப்படி தான் கிடக்க போகிறோம் அவங்களுக்கு இன்னொரு நம்பிக்கை இருந்துச்சு தங்கள் தேசத்து வாலிபர்களை ரொம்ப நம்புனாங்க அவங்க ஏன்னா ப ஆளுங்க அவங்களாம் சிங்க கபியில் கொண்டு போய் போட்டால் அவங்க சிங்க கபியில் சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டுறவங்க அவங்க அவங்களாம் பக்கம் ஆளுங்க அவங்க அக்கின் ஏழு மடங்கு சூடாக்கிட்டு கொண்டு போய் போட்டாலும் அதுக்குள்ள போடு என்ன பரவாயில்ல நாங்க செத்தா கூட பரவாயில்ல பயங்கர துணிச்சலான பசங்க ஒரு நாலு பசங்களை பத்தி வாசிக்கிறோம் தானியல் பயங்கர துணிச்சலான பசங்க ஆனா அவங்களாலையும் ஒன்னும் செய்ய முடியல ஏன்னா அவங்க கூட அடிமையில தான் கிடக்குறாங்க இந்த வசனத்தை பாருங்களேன் முப்பதாவது வசனம் இளையினர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி சோழ்ந்து போயிட்டாங்க இளைஞருங்கள்லாம் இருக்கிறதுலே யங் பிளட்டு பாருங்க ஒரு மாதிரி தான் இருப்பான் முரட்டா தான் ரூபாய் சம்பளம் வாங்கினாலே இப்படிதான் நடப்பான் நிமித்திட்டு தான் நடப்பான் அது வரைக்கும் அதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்க அம்மா கிட்டே குணிஞ்சு தான் கேட்பான் இப்படி அப்படிதான் இப்ப எப்படி நடக்கணும் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் பாக்கெட்ல இருக்கும்போதே இப்படிதான் ஆனால் இப்போ இஸ்ரவேலில் இருக்கிற மக்கள் எல்லாம் பாபிலூனில் வாலிபர்களை பார்க்குறாங்க வாலிபங்களாம் அடிமைகளாக கிடக்கிறாங்க விழுந்து கிடக்குறாங்க யாரும் எழுந்து யுத்தம் பண்ணி திரும்பவும் போய் தேசத்துக்குள்ளே போய் சீர்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாம் சோர்ந்து போய் கிடக்குறாங்க வாலிபர்களும் சோர்ந்து போய் கிடக்குறாங்க அந்த தேசத்தில் இஸ்ரவேல் தேசத்து முதியவர்கள் எல்லாம் சோர்ந்து போய் கிடக்கிறாங்க எல்லாம் சோர்ந்துட்டாங்க ஏன்னா ஒரு எழுவது வருஷம் பாழாக கிடக்கிறாங்க அவங்களுக்கு ஹோப்பு இல்லை நம்பிக்கை இல்லை என்ன நினச்சினாங்கண்ணா என்னத்தை இனிமேல் என்னத்தை காண போகிறோன்னு அப்போ தான் என்ன செய்கிறாருண்ணா சோர்ந்து போவாத நீ சோர்ந்து போயிருந்தா நான் பல்லன்னு தரேன் உனக்கு நீ சோர்ந்து போவாத நீ மாறும் உன் நிலைமை மாறும் நான் மாற்றுவேன் நான் அதை செய்வேன் நான் பலத்த செய்களை செய்வேன் என்னை நம்பு கடவுளை என்ன சொ என்னை என்னைவீர்கள் இன்னைக்கு வந்திருக்கிற நீங்கள் உங்கள் தேவனை யாரோடு ஒப்பிடுவீர்கள் யாருக்கு ஒப்பிடுவீர்கள் அவரை பத்தி நீங்க சொல்லக்கூடிய ஒரு பெருமையான விஷயம் என்னவா இருக்கும் இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் அவரை பத்தி நீங்க என்ன பேச போறீங்க கர்த்தர் அப்படிதான் அன்னைக்கு கேட்டார் இஸ்ரோவேல் ஜனங்களை பார்த்து என்னை பத்தி நீ இந்த சூழ்நிலையில என்ன சொல்ல போற என்னை யாரோடு ஒப்பிடுவேன் அப்ப கர்த்தர் சொல்றாரு இருபத்தி ஆறாவது வசனத்துல உன் கண்ணை ஏறெடுத்துப்பார் கடவுள் சொல்றாரு உன் கண்ணை ஏறு எடுத்துப்பார் ஆபரகாம் கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காரு அவங்க பிள்ளைங்க தான் இவங்களாம் அவங்க பேர பிள்ளைங்க தான் இவங்க ஆபரகாம் கிட்ட சொன்னார் வெளியில வா ஆனத்தை அண்ணாந்துப்பார் என்ன முடியும்னா என்ன உன் பிள்ளைங்கெல்லாம் இப்படிதான் இருப்பாங்க உன் சந்ததி இப்படிதான் இருக்கும் இன்னைக்கு இந்த ஜனங்களை கூப்பிடுறார் இந்த இஸ்ரவேல் ஜனங்க வாழ்க்கையில் அழிந்து போய் பாழா போய் கிடக்கும் போது கர்த்த சொல்றாரு வானத்தை பார் அண்ணாந்து நட்சத்திரங்களை பார் அதுக்கப்புறம் நீங்க வாசித்து கர்த்த சொல்றாரு நட்சத்திரங்களை பார் அது எப்படி நிக்குது சரித்திர நிபுணர்கள் சொல்றாங்க ஆறாயிரம் வருஷம் ஆகுதான் உலகம் உண்டாக்கப்பட்டு இது வரைக்கும் சிக்ஸ் தௌசண்ட் இயர்ஸ் ஆறாயிரம் வருஷம் ஆகுதான் இந்த ஆறாயிரம் வருஷமா கர்த்தர் சொல்கிறாரு இயேசு பிறக்கிற வரைக்கும் நாலாயிரம் வருஷம் இயேசுக்கு பிறகு நாம் இப்போ ரெண்டாயிரம் வருஷம் ஒருவேளை இந்த இந்த இடைவேளை எவ்வளோ இருக்கலாம்னா மூவாயிரத்தி ஐநூறு வருஷம் இருக்கலாம் இந்த விஷயத்த கர்த்தர் அவங்களோடு பேசும்பொழுது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இருக்கலாம் உலகம் உண்டாக்கப்பட்டு நிபுணர்கள் சொல்கிறது போல உலகம் உண்டாக்கப்பட்டு மூவாயிரத்தி ஐநூறு இருக்கலாம் அப்போ கர்த்தர் சொல்கிறாரு வானத்தன்னாந்து பார் அந்த நட்சத்திரங்களை பார் என்ன சொல்றது நான் தாங்கி நிற்கிறேன் என்னை யாரோட ஒப்பிடுவேன் அப்ப கடவுள் அவங்களோட சொல்றாரு என் வழி கர்த்திற்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே கடவுள் சொல்றாரு உன்னை நான் கண்டுக்கல உன்னை விசாரிக்கல உன் மேல அக்கறை ஆகலன்னு நீ எப்படி சொல்லலாம் அப்படி சொல்லாத நீ அப்படி சொல்லிட்டு சொல்றாரு இருபத்தெட்டு பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராக்கிய அனாதி தேவன் சோர்ந்து போவதில்லை இப்ப இதான் ரொம்ப முக்கியம் நம்ம சோர்ந்தது வேற நம்ம ஏற்கனவே சோர்ந்து கிடக்குறோம் வருதா வருதான்னாங்க வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு போச்சு போன வருஷம் அப்படி தான் வந்து ஊரையே கொஞ்ச நாள் தண்ணியில் மிதக்க வச்சுட்டு போச்சு தண்ணியில் கப்பல் போய் பார்த்துருக்குறோம் படகு போய் பார்த்துருக்குறோம் பஸ்ஸு கார்லாம் கப்பலில் தண்ணியில் போய் நினச்சிப்பாங்க சென்னையில் ஜனங்கள்லாம் தத்தளிச்சாங்க எத்தனையோ பேர் மறித்து போனாங்க எல்லாம் இழந்து நடுத்தருக்கு வந்தாங்க நிறைய பேர் அதே மாதிரி இப்போது இந்த ஆட்டில் பார்த்தோம் நிறைய பேர் நான் நினைக்கிறாங்க கடவுள் டயர்டாகிட்டு இருக்கிறாரு ஏற்கனவே நாமளே லைஃப்பில் டயர்டாக இருக்கிறோம் கடவுள் டயர்டாகிட்டு இருக்கிறாரு கடவுள் சோர்ந்து போயிட்டார் இஸ்ரவேல் ஜனங்க அப்படி தான் நினைக்கிறாங்க கடவுள் அழுத்து போயிட்டுருப்பார் இவ்வளோ காலமாக கடவுள் மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு என்னென்னவோ செஞ்சார் இப்போ கடவுள் வந்து வெறுத்து போய்ட்டுருக்கிறாரு அழுத்து போய்ட்டுருக்கிறாரு இனிமேல் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார்னு நினைக்கிறாங்க பாருங்களேன் ஒன்னாவது வசனத்திலேருந்து கர்த்தர் அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறார் அவங்கள தூண்டிக்கிட்டே இருக்காரு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு ஏன் அவங்க கிட்ட சொல்றாரு இல்லை இது நிரந்தரம் இல்லை உன் லைஃப்ல நான் சோர்ந்து போகவில்லை நீ சோர்ந்து போயிருந்தா நான் உன வேணா உற்சாகத்தையும் பலத்தையும் உனக்கு கொடுக்குறேன் நான் சோர்ந்து போகவே இல்லை ஐ எம் நாட் டயர்டு கடவுள் சோர்ந்து போகிறவரு இல்லை இப்ப கூட பிறந்து சில பேர் சோர்ந்து இருக்கிறாங்க அவங்க கேட்டாங்கன்னா சோர்வாக இருக்குது பிரதர் நியூ இயர் பன்னெண்டு மணிக்கு எழுப்பி விடுங்க அப்படிதான் வீட்டில் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க பத்து மணி ஆராதனை ஒரு பதினோரு மணிக்கு போகலான்ட்டு திரும்ப தூங்கியிருப்பாங்க அப்புறம் பதினோரு மணிக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் எழுந்து பார்த்தா மூணு மணியாக இருக்கும் ஐயோ சர்ச்சிக்கை போலையே பிரச்சனை இல்லை காலையில் ஒம்பது மணிக்கு திரும்ப ஆராதனை இருக்கு வந்துடலாம் நான் சோர்ந்து போயிருக்கிறேன் பிரதர் வெறும் சரீரப்பிரகாரமா இல்லை வாழ்க்கையில் என்னுடைய சோர்வை வெளியில சொல்ல முடியாது நான் சோர்ந்து வந்திருக்கேன் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாது நான் சிரிக்கிறதே பொய்யா சிரிக்கிறேன் உண்மை நீங்க சோர்ந்து இருக்கிறது ஆயிரம் முறை உண்மை ஆனா நீங்க சோர்ந்துட்டீங்கன்றதுனால கடவுளும் சோர்ந்துட்டார்னு நினைச்சிடாதீங்க உங்களுடைய தேவன் சோர்ந்து போவதில்லை அவர் சோர்ந்து போயிட்டார் நம்ம தான் டயர்ட் ஆயிடறோம் பிள்ளைகளை வளர்க்கிறதுல குடும்பத்தை நடத்துறதில்ல தொழில்ல பல விஷயத்தில் நான் சோர்ந்து போகிறது இல்லை நான் பலத்தை கொடுக்கிறவர் நான் சோர்ந்து போக மாட்டேன் அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா கர்த்தர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினேழு நினைச்சி நீ சோர்ந்து போவாத ரெண்டாயிரத்தி பதினாலில் வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு நினச்சி நீ சோர்ந்து போவாத உனக்கு நடந்த கஷ்டங்கள் இழப்புகள் தோல்விகள் சொதப்பல்கள் அதை வச்சு நீ சோர்ந்து போவாத நீ அப்படி சோர்ந்து போயிருந்தா நான் உனக்கு பலத்தை கொடுக்குறேன் கடவுள் சொல்கிறாரு புது பலத்தை கொடுப்பேன் முப்பத்தி வசனம் கத்திருக்கு காத்திருக்கிறவுள்ள புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள் நான் புது பெலன் தரேன் புது இயர் புது வருஷம் எல்லாம் சொல்லுங்க புது வருஷம் புது பெலன் புது வருஷம் உங்களுக்கு புது பெலன் கூட இன்னொன்னு சேர்த்து சொன்னா நல்லா இருக்கும் புது ட்ரெஸ் சில பேர் அதில் தான் கவனம் வாங்க கொஞ்சம் நல்லா இருக்கு என்கிட்ட ஒருத்தன் கேட்டாங்க இன்னும் இங்கே சர்ச்சில் டெக்ரேஷன் பண்ணலையே நான் சொன்னேன் இங்கே வர்ற ரொம்ப தான் டெக்ரேஷனே நல்லா கலர் கலராக மின்னிக்கிட்டு பல் நல்லா அப்போ தான் வெளில தெரிஞ்சுட்டு தான் டெக்ரேஷனே நாங்கள் டெக்ரேஷன் பண்ணலாம் நிறுத்திட்டோம் தேவைன்னா ஒரு வருஷம் சுண்ணாம்படிக்கும் அவ்வளோதான் வர வருஷம் இதை இன்னும் சிறப்பாக ஆக்குவோம் என்ன ரொம்ப முக்கியம் தெரியுமா நீங்கள் சோர்ந்து போய் திரும்பவும் வீட்டுக்கு போகக்கூடாது உங்களுடைய தேவன் சொல்றாரு நான் சோர்ந்து போல நீ சோர்ந்து போயிருக்கிறனா உன்னை சோர்ந்து போக விட மாட்டேன் உனக்கு புது பலத்தை கொடுப்பேன் நான் உனக்கு புது பலத்தை கொடுப்பேன் கருத்தாவே இந்த புது வருஷத்துல நான் என்ன பண்ணுவேன் கருத்து சொல்றாரு நான் உனக்கு புது பலத்தை கொடுப்பேன் உன் பலத்தை நான் புது தன்னால் என்ன முடியும்னு கர்த்தர் சொல்கிறார் யோபு வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போயிருக்கும் போது கர்த்தர் அப்படிது அவனுக்கு பு புரிய வச்சார் அப்போ அவன் சொல்கிறான் யோபு மூணா அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா யோபு சொல்கிறான் அவ்வளோத்தையும் இறந்துட்ட பிறகு அது ஆஃப் ஆக்கி விடுங்க ஃபாஸ்ட்டாக டக் டக்குன்னு செய் வேகமாக போங்க வேகமாக அது எந்த சச்சின்னு டக் டக்குன்னு ஆஃப் ஆகி ஒன்னு சொல் என்ன சொல்றான் என் பிறந்த நாள் சபிக்கப்படட்டும் பிறந்த கர்ப்பம் சபிக்கப்படட்டும் என் பிறந்த நாள் சபிக்கப்படட்டும் நான் ஏன் பிறந்த கடவுளை பேசி புரிய வச்சு கடைசியில சொல்றான் என்ன திரும்ப நினைத்தது தடைப்படாது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த யோபு புஸ்தகமே மொத்தமே ஒன்பது மாசம் பல வருஷம் கிடையாது மொத்தமே ஒன்பது மாசம் தான் ஒன்பது மாத ரெஸ்டோர் ஆயிட்டான் ஆனா அவங்களுடைய மனதுல கடவுள் வேலை செய்ய வேண்டியதா இருந்துச்சு இன்னைக்கு உங்க மனசுல கடவுள் வேலை பார்த்துட்டு இருக்கிறார் இந்த நேரம் அப்படிதான் நீங்க கூட உங்க வாழ்க்கையை சபிச்சிருக்கலாம் என்னத்தை வாழ்ந்தோ என்னத்தை கண்டோ என்னத்தை என்ன வாழ்க்கை வெறுத்து வந்திருக்கலாம் அப்படிதான் யோகம் இருந்தான் கடவுள் அவனுக்கு புரிய வச்சார் நான் சகலத்தையும் செய்ய வல்லவர் அது அறிந்து கொள் நான் செய்ய வல்லவர் நீ அதை மட்டும் மனசுலவே நீ இழந்தது உண்மை நீ நடுத்தருக்கு வந்தது உண்மை ஆனா உனக்கு நான் எல்லாத்தையும் செய்ய திரும்பவும் கொடுக்க வல்லவர் என்பதையும் நீ அறிந்து கொள் ஹலை லூயா அப்படி அப்படி வந்திருக்குறீங்களா உங்களை கருத்தை தூண்டி விடுறாரு உங்க மனசை தூண்டி விடுறாரு நான் சுரந்து போல நீ சுரந்து போகாத கடவுள் சொல்றாரு நான் விட்டுக் கொடுக்கல நீ விட்டு கொடுத்துடாத சில பேருக்கு ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லை சும்மா வெறுப்பில் வாழ்ந்துட்டுருக்காங்க அவ்வளோதான் இதை பிள்ளைக்காக வாழ்கிறேன் இந்த குடும்பத்துக்காக வாழ்கிறேன் அவ்வளோதான் வேற வழி இல்லை வாழணும்னு வாழ்கிறேன் கடவுளுக்கு தெரியுங்க உங்களை கடவுளுக்கு தெரியும் நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்குறீங்கன்னு இஸ்ரவேல் ஜனங்க அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க கருத்துற உங்ககிட்ட சொன்னார் நான் சுர்ந்து போல நீ சொர்ந்து போவாத நீ சோர்ந்து போயிருந்தா நான் உனக்கு புது பலத்தை கொடுக்குறேன் நீ ரெஸ்டோர் ஆவ நீ போராடிட்டே இருக்க வேண்டியது இல்லை உன் போர் முடிந்தது நிறைய பேருக்கு இப்படி சொ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பேசணும்னு எனக்கு ஆசை டிஃப்ரெண்டாக சொல்லணும் சில விஷயத்தை இப்படி சொன்னால் நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறேன் ஆள் நான் என் கல்லூரியில் அப்படி கற்றுக் கொடுத்தா மூணு இல்லையா சொல்லு அஞ்சு அல்லையா அந்த மாதிரிலாம் பண்ணுற ஆள் நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லலான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு தெம்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சு விரல் எல்லாம் இப்படி காட்டுங்க கட்சி இல்லை இது அஞ்சு விரலை வச்சு சொல்ல போகிறேன் பிரசங்கம் ஏதோ கட்சிக்கு ஓட்டு சேர்க்குறாருன்னு நினச்சிட போகிறீங்க அஞ்சு விரல் அஞ்சு விரலை வச்சு கடவுளால் எல்லாம் கூடும் நம்புகிறோம் எத்தனை பேர் நம்புகிறீங்க அவராளை எல்லாம் ஆனா கடவுளால சில விஷயம் கூடவே கூடாது அவரால முடியாது நிறைய பேருக்கு தெரியாது அது கடவுளால சில விஷயங்களை செய்ய முடியாது அவரால அவரால் எல்லாம் செய்ய முடியும் இல்லங்க அவரால் செய்ய முடியாது நிறைய விஷயம் இருக்கு அதுல ஒரு அஞ்சு விஷயம் சொல்றேன் அவரால் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல நீங்க அதை மட்டும் நீங்க ஒவ்வொரு நாளும் ருசிப்பீங்க ஒவ்வொரு நாளும் இப்ப நான் சொல்ற விஷயத்த எழுதி வச்சுக்கங்க இல்ல ஞாபகத்துல வச்சுக்கங்க இல்லை ரெக்கார்ட் பண்ணுற திரும்ப வாங்கி கேளுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அவரால் செய்ய முடியாத விஷயம்னும் சிலது இருக்குது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு அதே மாதிரி அவரால் கூடாத காரியங்கள் சில விஷயங்கள் கூடாது அவரால் அவரால் முடியாது முடியுமன்றதும் இருக்குது அவரால் முடியாதான் இருக்குது இப்போ நான் பேச போகிறது என்னென்னா முடியாது அவரால் முடியாத ஒரு அஞ்சு விஷயம் இருக்குது அந்த அஞ்சு விஷயத்த நீங்கள் சொல்கிறேன் தெம்ப இங்க இருந்து நீங்க போலாம் அதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா சில நேரத்தில் நீங்க கேட்டிருப்பீங்க இருந்தாலும் சொல்ற கடவுளால உங்களை மறக்க முடியாது உங்களை மறக்க முடியாது உங்களை மனுஷங்க மறந்து உங்களை நீங்க கூட மறந்து ஆனால் கடவுளால் உங்களை மறக்க முடியாது ஈ கேன் நாட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் யூ உங்களை நினைக்கிறத அவரால் மறக்க முடியாது சங்கீதம் 137ல முப்பத்தி ஏழில் கர்த்தர் இப்படி சொல்கிறார் தாவீது சொல்கிறார் கர்த்தரை பற்றி சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஏழு பேஜ் நம்பர் என்னோடய நேரம் இருந்தால் நூற்றி மணியங்கள் நூற்றி பதினேழாவது வசனத்தை வாசிக்கிறேன் சாரி ஒன்னாவது வசனத்தை வாசி கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் பன்னிரெண்டாவது வசனம் உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது 13 நீர் என் உள்ளின் திரியங்களை கை கொண்டிருக்கிறீர் என் தாயின் கர்ப்பத்தில் என்னை இது ரொம்ப சர்பிரைஸாக இருக்கும் ஆச்சரியமான விஷயம் உங்களுக்கு நினைவுகள் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அவர் உங்களை நினைக்க ஆரம்பிச்சிட்டார் உங்களுக்கு மனசு சிந்திக்கணும் யோசிக்கணும் இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை இதுதான் மனுஷன் இப்படி இதுதான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே அப்படி ஒரு நிலைமைக்கு நீங்க வர்றதுக்கு முன்னாடியே தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடியே வேதம் சொல்லுது அவர் உங்களை தாயின் கர்ப்பத்திலேயே காப்பாத்திட்டார் அவருடைய மனசில் அப்பவே நீங்கள் இடம் பிடிச்சிட்டீங்க நீங்கள் உங்களை குறிச்சி நினைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பெற்றோர் உங்களை குறிச்சி நினைக்கிறதுக்கு முன்னாடி அவர் உங்களை கை கொண்டார் அவர் உங்களை நினைக்க ஆரம்பிச்சிட்டார் அப்புறம் இப்போ இப்படி சொல்லலாம் ஒன்பதுலப்படவு மறக்க மாட்டார் என்னை நினைக்கிறதுல மறந்து போகவே மாட்டார் அவர் எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டிருக்கிறார் இரண்டாவது அவருடைய முன்னொரு குணம் என்னன்னா அவரால் உங்களை நேசிக்காமல் இருக்க முடியாது இ கட் ஸ்டாப் லவ்விங் யூ அவர் உங்களை நேசிக்கிறதுலேருந்து வழி விலகவே முடியாது இது நம்ம உலகத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது எவ்வளோ காலம் யாருடைய அன்பு நீடிக்கும் எவ்வளோ காலம் யாருடைய அன்பு நிரந்தரம் எதுவுமே தெரியாது ஆனால் கடவுளை குறித்து வேதம் சொல்லுவது அவர் அன்பாகவே இருக்கிறார் அவர் அன்பாகவே இருக்கிறார் லவ்விங் லவ் அவ்வளவுதான் இதுக்கு ஆப்போசிட்டா அவர் மாறவே முடியாது அவரால் உங்களை பகைக்கவே முடியாது அவர் அவரால் உங்களுக்கு எதிராக செயல்படவே முடியாது நம்ம ஆளுங்க இந்த பாசிட்டிவ் மரங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க நீ ஒழுங்கா இல்லைனா இது வேலை பறி போயிடும் நீ ஒழுங்கா இல்லைன்னா குடும்பத்தில் இது வரும் அது வரும் இது வரும் கடவுள் உனக்கு விரோதமா இதை செய்வாரோ நீ ஒழுங்கா இருக்கணும் அப்படி இப்படின்னு ஒழுங்கா ஒழுங்கா இருக்கிறதுக்காக சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்மளுங்க அதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு போய் எப்படி வியாக்கியானம் பண்றதுன்னா வாழ்க்கையில் அவங்க சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒரு கல்லு தடுக்கிடுச்சுன்னா கூட மேல பாக்குறது என் கீழே பாரு கல்லு இருந்துச்சு அதை நீ ஒழுங்கா தடு போயிருக்கலாம் கேஸ் தீந்துடுச்சுன்னு வச்சுங்களேன் உடனே கடவுள் மேலே போடுறது கடவுள் ஆக்கி தின்னது நீ தண்ணாமே ஆண்டோர் மேலே எல்லாமே ஆண்டோர் மேலே ஒரு ஒரு ஒரு ரெசார்ட்டில் எழுதி போட்டுருக்குறாங்க ஒரு ஒரு சுற்றுலா செல்லுகிற இடத்துல எழுதி போட்டிருக்கிறாங்க என்ன எழுதி போட்டிருக்காங்கன்னா பெரிய ஆபத்துக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பல்ல அதுக்கெல்லாம் பொறுப்பு அவர் தான் கடவுள் எல்லா ஆபத்தையும் அவன் மேலே போட்டு அவர் மேலே போட்டுடுறது எப்படியாவது மனுஷன் தப்பித்துக் கொள்றதுக்காக எல்லா தீமையும் கடவுள் மேல போடுறான் அவர் தீமை செய்ய முடியாது ஏன்னா அவர் அன்பாகவே இருக்கிறவர் அந்த அன்பை மீறி அவர் நடக்கண்டா தான் தீமை செய்ய முடியும் ஆனா வேதம் சொல்லுது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் ஆகவே அவர் அன்பாக மாத்திரம்தான் இருக்க முடியும் உங்களை நேசித்துக் கொண்டேதான் இருக்க முடியும் அந்த நேசத்திலிருந்து உங்களை அவர் வழி விலகவே முடியாது அப்படி மீறிட்டார்னா அவர் மாறிட்டார் அர்த்தம் அவர் மாற முடியாது அவர் அன்பாகவே இருக்கிறார் எல்லாம் சொல்லுங்க என்னோட கூட சேர்ந்து என் தேவன் என் மேல் அன்பாகவே இருக்கிறார் பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க கர்த்தர் உங்கள் மேல் அன்பாகவே இருக்கிறார் மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு அது என்னன்னா மூணாவது வர்றது கடவுள் உங்கள் பாவங்களை நினைத்து கொண்டிருக்க மாட்டார் அவரால் நினைத்து கொண்டே இருக்க முடியாது அவர் இப்படி சொல்கிறார் இந்த வசனத்தை பாருங்கள் எபிரேயர் எட்டாம் அதிகாரம் அற்புதமான வாசனம் இதை படிங்களேன் பேஜ் நம்பர் முந்நூற்றி நாலு பனிரெண்டாவது வசனத்தை பாருங்கள் எப்ரேயர் எட்டு பனிரெண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆமின்னு சொல்லுங்கள் புதியில் அவர்கள் நினைக்க மாட்டேன் செய்து கேளுங்களே கர்த்தர் சொல்ல நினைக்க மாட்டேன் நினைக்க மாட்டேன் நீங்களும் என்ன பண்ண வேண்டியது இல்ல நினச்சுட்டு உட்காந்துருக்க தேவையில்ல நீங்க என்ன செய்ய தேவையில்ல அதே அவரே சொல்லிட்டாரு நான் நினைக்கவே மாட்டேன் அவர் மறந்துட்டார் அப்ப நானும் நம்ம அம்மாருங்க அப்பா அம்மாருங்க தான் வீட்டுல காலையில அடிச்சு அனுப்பி வைப்பாங்க ஸ்கூலுக்கு திரும்பி வந்தவண்ணு சொல்லுவாங்க வருது பாரு ஓதப்பட்ட சக்க அப்படி இப்படின்னு சொல்லி காலையில் நடந்தது அப்படியே திரும்பவும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அந்த பிள்ளை காலையிலேருந்து அந்த பத்து ஒம்பதுலேருந்து அந்த அஞ்சு மணி வரையும் அவன் சுதந்திர பறவையாக இருந்தான் வீட்டுக்கு வந்தவுடனே அவன் தூங்க போகிற வரை அதுக்காகவே அவன் என்ன பண்ணான் டக்குன்னு பிடிச்சிட்டு போக முடியும் அப்போவும் அவன் காதில் கேட்கும்னு சொல்லிட்டு அப்போயும் டேப்பர் கார்டு ஆன் பண்ணுறது இப்படியே தினமும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது அந்த அம்மா வாய் வலிக்கிற வரைக்கும் கர்த்தர் சொல்றாரு நான் அதை நினைக்கவே மாட்டேன் எஸ்ஐயா நாற்பதாம் நாற்பத்தி மூணா அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் நாற்பத்தி மூணு அதிகாரம் கர்த்தர் சொல்றாரு நான் உன் பாவங்களை குலைத்து போடுறேன் நான் அதை எழுதி வைக்க மாட்டேன் நான் அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டேன் பாஸ்ட் மார்கள் சொல்லி கேட்டுருக்குறீங்களா கர்த்தர் கண்களை மூடுவோம் இப்போ சில பேர் கண்கள் மூடிதான் இருக்கு கர்த்தர் அதனால தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நீ கண்ண போட்டுவார் பைபிள் அப்படியா சொல்லுது அவர் சொல்றாரு நான் அதை நினைக்க மாட்டேன் நாலாவது சோர்ந்து போக மாட்டார் அத நான் நாற்பத்தி நாற்பதாம் அதிகாரத்துல வாசி காட்டினேன் நாற்பதாம் அதிகாரத்துல கர்த்தர் சோர்ந்து போக மாட்டார் இப்ப சில பேருக்கு வேதத்தை படிக்கும்போது எங்க என்ன சொல்லி இருக்குன்னு ஒழுங்கா ஜாக்கிரதையா படிக்கலன்னா குழப்பம்தான் வரும் இப்ப ஆதி ஆகமோ ரெண்டாவது அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா தேவன் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு இருக்கும் எல்லாவற்றையும் உண்டாக்கி தேவன் ஏழாவது நாளிலே ஓய்ந்திருந்தார்ன்றா நம்ம ஆளுங்க நினைச்சுட்டாங்க டயர்ட் ஆகிட்டார் அதனால் ரெஸ்ட் எடுத்தாருன்னு நினைக்கிறாங்க தவறு அவர் அவருடைய ஓய்வு வேற நம்முடைய ஓய்வு வேற நம்முடைய ஓய்வு என்ன தெரியுமா ஒரு நாள் ரெஸ்ட்டு கொடுக்கலன்னா இந்த மிஷின் ரிப்பேர் ஆகிடும் இப்படி ஆகிடும் அதனால் இந்த ஒரு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்து இந்த உடலுக்கு ரெஸ்ட்டு கொடுத்து இந்த உடம்ப கண்டிப்பாக ஒரு நாள் ஓய்வு கொடுத்தாதான் கடவுள் ஓய்ந்திருந்த அரணார்த்தம் என்ன கடவுள் வந்து டயர்டாயிட்டு ஓய்ந்திரல அவர் செய்ய வேண்டிய வேலை எதுமே கிடையாது அவருக்கு செய்ய வேண்டிய வேலையே கிடையாது சில பேர்லாம் ஃபோன் போட்டு கூப்பிடுவாங்க ஓனருங்க இல்லை இல்லை ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடையாது வந்துருங்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு லீவு கொடுக்குறதுல அவங்களுக்கு முக்கியம் கிடையாது அவங்களுக்கு வேலை நடக்கணும் கர்த்தர் ஓய்ந்திருந்த அரணார்த்தம் என்ன அவர் என்னவோ வேலையெல்லாம் இல்லாமல் கிடக்கலை அவர் என்ன சொல்கிறாரு நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் ஆகவே அவர் சோர்ந்து போய் ஓய்ந்திருக்கல அவர் செய்து முடித்து ஓய்ந்திருந்தார் அதனாலதான் சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது உங்களுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்து முடித்திருக்கிறார் அவர் சோர்ந்து போகவே முடியாது இருக்குறீங்களா உங்களுடைய ஆண்டவரால சோர்ந்து போகவே முடியாது ஐந்தாவது உங்களுடைய ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அவரால் வாக்கு தவற முடியாது அவரால் முடியாது நிறைய நேரத்தில் அவரால் முடிய முடியும்னு கேட்டிருக்கிறீங்க இந்த கரவு வேலையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன் அவர் உன்ன சொல்லிட்டார்னா அவரால் மனம் மாற முடியாது அவர் மனம் மாற மனு புத்திரர் அல்ல அவரை சொல்லிட்டார்னா அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் அஞ்சுவரல்ல வச்சுங்க உங்களை அவரால் மறக்க முடியாது உங்களை அவரால் உங்கள் பாவங்களை நினைச்சுக்கிட்டே இருக்க முடியாது அவர் உங்களை குறித்து சோர்ந்து போகவே முடியாது உங்களுக்கு எதையாவது சொல்லியிருந்தா விட்டு கொடுக்கவோ மறுக்கவோர் சொல்லிட்டாருன்னா அவர் செய்து முடிக்கிறவரா இருக்கிறார் அடிக்கடி மனசுல வச்சுக்க அதனாலதான் அந்த நாற்பதாம் அதிகாரம் முழுசிய வாசித்து காட்டினேன் இஸ்ரோவில் ஜனங்களை தூண்டி விடுறார் நீ என்ன குறிச்சு என்ன நினைக்கிற நீ என்னை யாருக்கு ஒப்பிடுவேன் நான் சோர்ந்துட்டேன் நினைக்கிறியா நான் உன்னை மறந்துட்டேன் நினைக்கிறியா உன் கஷ்டம் உன் கண்ணீர்லாம் எனக்கு அறியாமல் இருக்கிறேன்னு நினைக்கிறியா தப்பு அது நான் உன்னை நினைச்சிருக்கேன் நான் உனக்கு என்ன செய்ய முடியும்ன்றதை நான் உனக்கு விளங்க பண்ணுறேன் நான் பராக்கிரமசாலியாக உன்னிடத்தில் வருவேன் உனக்கு உன்னை மேய்த்து கொண்டு போவேன் நீ சோர்ந்து நேராக செலுத்துங்க எல்லாம் எழும்பி நிற்போம் யாரோட பேச வேணா டிஸ்ட்ராக்ட் பண்ண வேணாம் உங்களுக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார் அற்புதமான கர்த்தர் இருக்கிறார் அவர் உங்களை வெறுக்கமே முடியாது உங்களை அவர் ரசிக்கிறார் உங்களை அணுவணுவாக ரசிக்கிறார் உங்களுக்கு உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கடவுளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஒரு தாயின் தகப்பனும் தம் பிள்ளைய ரசிக்கிறது போல கர்த்தர் உங்களை ரசிக்கிறார் நீங்கள் விட்டு கொடுத்துருக்கலாம் கடவுள் விட்டு கொடுக்க மாட்டார் உங்களை நீங்கள் வெறுத்து இருக்கலாம் கடவுள் உங்களை வெறுக்க மாட்டார் நீங்கள் மறந்து இருக்கலாம் கடவுள் உங்களை மறக்க மாட்டார் வேதம் சொல்லுது நீங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராகவே இருப்பார் அவரால் அவரை மாத்திக்க முடியாது நீங்கள் வேணால் உங்களை மாத்திக்கலாம் கடவுளால் மாத்திக்க முடியாது அவர் மாறாதவர் கண்களை மூடுவோமா காட் இஸ் கோயிங் நியூ பிகினிங் ஒரு புதிய துவக்கம் ஒரு புதிய நம்பிக்கை ஒரு புது ஆரம்பமாக இருக்கட்டுமே உங்கள் குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உங்கள் உறவுக்கு உங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு புது துவக்கமாக இருக்கட்டும் எதையாவது இழந்திருந்தீங்கன்னா அந்த இழந்ததையெல்லாம் திரும்ப கொடுக்குற தேவன் உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார் உங்கள் மனதை உங்கள் எண்ணங்களை அவர் மேலே வைங்க இன்றைக்கி சொல்லுங்கள் ஆண்டவரே நீர் நல்லவர் உண்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே உமக்கு நிகர் யாருமே இல்லை நான் யாருக்கும் உமை ஒப்பிடுவேண்டவரே உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை கர்த்தாவே நீர் செயல்களில் வல்லவர் நீர் அற்புதமானவர் ஓ நல்ல தகப்பனே இயேசுவின் மூலமாக உன் சமூகத்திலே நிற்கிறோம் இந்த அற்புதமான வேலையிலே நாங்கள் எல்லாரும் உண்மை நோக்கி பார்க்கிறோம் உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை நாங்கள் வெட்கப்பட மாட்டோம் நாங்கள் வெட்கப்படுவதில்லை காரணம் எங்களுடைய தேவன் பலத்த காரியங்களை பலத்த கிரியைகளை செய்கிற தேவன் பலத்த கையினால் வழி நடத்துகிற தேவன் எங்களுடைய தேவன் ஓ மகி துதிக்கிறோம் கர்த்தாவே இஸ்ரோவில் ஜனங்களை தேற்றி நிரே பலப்படுத்தி நிறே இதோ இன்றைக்கு இங்கிருக்கிற ஜனங்களை பலப்படுத்துவிராக அவள் கண்ணீரை காண்கிற தேவன் நீர் அவள் வியாகுளங்களை அறிந்திருக்கிற தேவநீர் அவர்களை பலப்படுத்துவிராக அவர்களை உற்சாகப்படுத்துவீராக அவர்கள் எழும்பி காரியங்களை செய்யக்கூடிய புது பலத்தால் நிரப்புவீராக அவர்கள் போய் இல்லாததை அடையக்கூடியவர்களை மாற்றுவீராக சத்துவத்தை கொடுப்பீராக செய்ய முடியாததை செய்யக்கூடிய பலத்தை அவர்களுக்கு தருவீராக கிறிஸ்துவின் அபிஷேகமாக ஒவ்வொருவர் மேலும் தங்கி இருக்கட்டும் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நாம் எல்லாரும் சொல்லுவோம்